فقط قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل سيروا في الأرض فانظروا كيف بدأ الخلق ثم الله وَمَا اللَّهُ يُنْشِئُ النَّشْأَةَ الْآخِرَةَ إِنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ جَاءَ رَجُلٌ إِلَى النَّبِيِّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فَقَالَ يَا رَسُولَ اللَّهِ إِذَنْ لِي فِي السِّياحَةِ فَقَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ அனைத்து புகழும் அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சமாதானமும் என்றெண்டும் உண்டாவதாக அலம் துல்லா கணியத்திற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அல்லாஹுவால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம் எந்த ஒரு வேலையில் அலுவல்களில் ஈடுபட்டாலும் அதற்கு நமக்கு மிக அழகான முன்மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றது வெறும் வணக்க வழிபாடுகளில் மாத்திரமல்ல ஹஜ்ராக்களில் மாத்திரமல்ல ஜகாத் சதகாக்களில் மாத்திரம் நமக்கு வழிகாட்டுதல் தரப்படவில்லை மாற்றமாக முழு உலகளாவிய இஸ்லாமியர்கள் காலை முதல் மாலை வரை பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அவர்கள் எந்த ஒரு வேலைகளில் செயல்களில் ஈடுபட்டாலும் அது அடுப்பங் கரை முதல் ஆட்சி பீடம் வரைக்கும் எந்த ஒன்றில் ஈடுபட்டாலும் நம்முடைய மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்கின்றது தனிநபருடைய வாழ்க்கையாக இருக்கலாம் கூட்டு குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் நம்முடைய விசேஷ வைபவங்களாக இருக்கலாம் நம்முடைய நடை பாவனைகளாக இருக்கலாம் ஏன் நாம் செய்யக்கூடிய பிரயாணங்களாக இருக்கலாம் இவைகள் ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டுதல் காட்டப்பட்டிருக்கின்றன அவைகளில் பிரயாணத்தை நாம் எடுத்துக் என்றால் ஆரம்பம் முதல் நம்முடைய ரசூல்மார்களும் நபிமார்களும் பிரயாணங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலிஹி சலாத்து வலாம் அவர்களுடைய பிரயாணமும் ஞாபகப்படுத்தப்படுகின்றது அவர்கள் மக்காவிலிருந்து மனித சஞ்சாரம் அற்ற அந்த இடத்தில் தன்னுடைய மனைவியையும் பச்சினன் பாலகனையும் விட்டுவிட்டு அவர்கள் பலஸ்தீன் சென்ற அதையும் குரானில் அல்லா ஞாபகப்படுத்துகின்றான் சலாத்து அவர்களுக்கு நபிப்பட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால அவர்கள் மிசிலிருந்து ஜோர்தான் சென்று மீண்டும் பல வருடங்களுக்கு பின்னால அங்கிருந்து அவர்கள் திரும்பி வந்த வரலாறையும் குரான் கூறிக்கொண்டிருக்கின்றது பல நபிமார்களுடைய சபர் பிரயாணங்களுடைய வரலாறு அதுலாம் அவர்களாக இருக்கலாம் ஹதர சுலைமான் அலேஹி சலாத்து அசலாம் அவர்களாக இருக்கலாம் சுலைமான் அலேஹி சலாத்துலாம் அவர்களுக்கல்லா காஸ்டையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் அவர்களும் அவர்களுடைய மிகப்பெரிய படை பட்டாரத்துடன் ஒரு மாதம் நடக்கக்கூடிய தொலை தூரத்தை ஒரே ஒரு நாளுடைய காலையில் கடந்து விடுவார்கள் குரானில் அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு மாதத்துடைய தொலை தூரத்தை ஒரே ஒரு காலை பொழுதில் ஒரு மாதத்துடைய தொலை தூரத்தை ஒரே ஒரு மாலை பொழுதில் அதர சுலைமான் அலேஹி சராத்து சலாம் அவர்கள் கடந்து விடுவார்கள் என்பதையும் அல்லாஹுரான் கூறுகின்றான் கடைசியாக வந்த ரசூல் சல்லாஹு செல்லம் அவர்கள் மக்காவிற்கு நபியாக அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் மக்காவிலே வாழ்ந்தர்களுடைய அந்த இரண்டு பிரயாணங்களை மேற்கொள்வார்கள் கோடை காலத்தில் ஒரு நாட்டுக்கும் குளிர்காலத்தில் இன்னும் நாட்டுக்கும் அவர்கள் பிரயாணம் செய்வார்கள் அந்த பிரயாணத்தை நாம் மிக இலசுவாக ஆக்கி கொடுத்ததற்காக அவர்கள் நமக்கு செய்ய வேண்டிய கடமை என்னூர் வைத் இந்த வைத்துள்ளாகுடைய ரப்பை அவர்கள் வணங்க வேண்டும் வைத்துள்ளாகுடைய ரப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹூ சுனகு அந்த சூரா என்ற சூறாவில் ஞாபகப்படுத்துகின்றான் அதற்கு பின்னால வந்த பல நூற்று கணக்கான சகாபாக்கள் நாம் பார்க்கலாம் உலகத்தில பல நாடுகளுக்கு பிரயாணங்களை செய்திருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே நபிமார்களாக இருக்கலாம் ரசூல்மார்களாக இருக்கலாம் நல்லவர்களாக இருக்கலாம் அவர்களுடைய பிரயாணங்களில் அநேகமான பிரயாணங்கள் ஒன்று இஸ்லாத்தை பரத்துவதற்காக அல்லது இஸ்லாமிய கல்வியை கற்றுக் கொள்வதற்காக அல்லது இஸ்லாமிய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக அல்லது வியாபாரம் நிமித்தமாக அல்லது இஸ்லாமிய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் பதிய வேண்டும் என்ற நோக்கத்தில் அநேகமான பிரியாணங்களை கடந்த காலங்களில் நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய சலப்பு சாலைகளையும் செய்திருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே கணவான்களே சகோதர்களே அந்த பிரயணங்களில் இந்த காலத்தில் உள்ள ஒரு சுற்று பயணம் என்று சொல்லக்கூடிய அதுவும் ஒரு வகையான பிரயாணம் அதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அஸ்தியா என்று சொல்லப்படும் அந்த சுற்றுப்பயணத்தை பற்றியும் அல்லாஹ் குரான்ல குறிப்பிடுகின்றான் நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் சீரூஃபில் அறுது பூமியில நீங்கள் அழைந்து திரிந்து நீங்கள் பிரயாணம் செய்து சொந்துரு கைபதால் அல்லாஹ் படிப்பினங்களை எவ்வாறு ஆரம்பத்திலே துவங்கி சும் அல்லாஹு இன்ஷி உன் நஷ் அதனுடைய அதை எந்த அமைப்பிலே மீண்டும் அதை வளர்த்தான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹு அலை இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான் சுற்றுப்பயணத்துடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் அல்லாவுடைய படைப்பை பற்றி அவனுடைய முழு உலகத்தில் அவனுடைய வல்லமைகள் குதிரத்துகள் ஆங்காங்கே எவ்வாறு பறந்து விரிந்திருக்கின்றது அவனுடைய படைப்பினங்களின் மூலமாக அவனுடைய வல்லமையை விளங்க வேண்டும் அவனுடைய உள்ளமையை குதிரத்தை விளங்க வேண்டும் அவனுடைய சக்தியை விளங்க வேண்டும் வெறும் பல ஆயத்திகளிலே குறிப்பிடுகின்றான் குரு முக்திவேன் நீங்கள் பூமியிலே அலைந்து திரிந்து சென்று அல்லாஹுவை பொய்ப்படுத்தியவர்களுடைய முடிவு எவ்வாறு ஆனது அவர்கள் எவ்வாறு அளிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு வகையில் அவர்களுக்கு அல்லாஹுடைய அழிவுகள் தண்டனைகள் எவ்வாறு வந்தது எந்த என்பதையும் நீங்கள் பார்க்கக் கூடாதா என்றும் அல்லாஹ் கேட்கின்றான் பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்கரே சகோதரர்களே அதோட ரசூல் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து அல்லாஹுடைய அனுமதித்தாருங்கள் என்று கேட்கின்றார் நபிவர்கள் சொன்னார்கள் இந்தமத்தவர்களுடைய சுற்றுப்பயணம் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதற்காக வெளி கிளம்பி செல்வது நிதான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதர்களே உலக மக்கள் இதற்கு நிறைய விளக்கங்களை எழுதுகின்றார்கள் போர் புரிவதையும் ஜெஹாத சேர்க்கலாம் படிப்பதற்காக செல்வதையும் ஜெஹாஜர் சேர்க்கலாம் அல்லாஹுடைய அல்லாஹுடைய களிமா மேல்கோனும் என்பதற்காக வெளி கிளம்பி செல்வதையும் ஜெஹாத சேர்க்கலாம் என்று உலக இதற்கு விளக்கம் கூறுகின்றார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால் சொப்பயணத்துடைய நோக்கம் அது எதுவாக இருக்க வேண்டும் சமீப காலங்களில் சொட்டுப்பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது மார்க்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது ஆனால் நாம் எந்தெந்த நோக்கங்களுக்காக செய்கிறோம் என்பதையும் பார்க்க வேண்டும் ரஹத்து அலேகே இன்ன பில் அஸ்வாரி ஹம்சுத் பிரயாணங்களில் ஐந்து வகையான லாபங்கள் இருக்கின்றது ஒன்று தீஹின் நம்முடைய கவலைகள் அனைத்தையும் போக்கி ஒரு ரிலாக்ஸ் ஒரு அமைதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக ரெண்டாவது பக்தி சாபு நம்முடைய வியாபாரம் நம்முடைய தொழில் ரீதியாக செய்யக்கூடிய பிரயாணங்கள் மூணாவது கல்வியை கற்பதற்கு ஆதாப் ஒழுக்கங்களை படிப்பதற்கு ஐந்தாவது சுஹ்பத் மாஜித் ஒரு நல்லவருடைய சகவாசம் அல்லாவுக்கு நெருக்கமான அறிஞர்களுடைய சகவாசம் இந்த ஐந்து வகையான பிரயோசனங்கள் இருப்பதாக இனாம் ஷாஃமத்துல்லார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதனால் சொட்டுப்பயணங்களை இஸ்லாம் தடை செய்யவில்லை ஆனால் இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய சுற்று பயணங்கள் இஸ்லாம் ஆர்வப்படுத்தக்கூடிய சுற்றுப்பயணங்கள் எவைகள் என்று நாம் பார்க்க வேண்டும் இன்னும் ரஹமத்துல்லா கலேஹி அவர்கள் சொன்னார்கள் ஐந்து வகையான லாபங்கள் நம்முடைய சுற்றுப்பயணங்களில் இருப்பதாக நாம் இன்று செய்யக்கூடிய சொட்டுப்பயணங்களில் இந்த லாபங்கள் இருக்குகின்றதா ஒன்றே ஒன்றை எடுத்துக் கொள்ளலாம் தப்ரீ குஹம் நம்முடைய கவலைகள் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய டென்ஷன் இவைகள் அனைத்தையும் ஒரு ஓரத்தில ஒரு பக்கத்துல தூக்கி வைத்துவிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் என்பது ஓரளவு நம்முடைய சொட்டு பயணங்களில் மற்ற நான்கு படையங்கள் என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது மேலாள பெரியார்களே கணவான்களே சகோதரர்களே ஆனால் இன்னும் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது இஸ்லாத்திர சொட்டு பயணங்களுக்கு அனுமதி தரப்பட்டிருந்தாலும் நாம் பயணிக்கக்கூடிய நம்முடைய கால நேரம் சாதாரணமாக நாம் கழித்து விட முடியாது நம்முடைய காலங்களாக இருக்கலாம் நம்முடைய நேரங்களாக இருக்கலாம் நம்முடைய பணமாக இருக்கலாம் இவைகளும் அல்லாஹுவால தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நியமர் காலங்களை கொண்டு எந்தள சத்தியம் செய்தானோ அந்தளவுக்கு வேற எந்த வஸ்துக்களை கொண்டும் இந்த சத்தியம் செய்ததில்லை கொரானுடைய கடைசி ஜுசு அந்த ஜுசு அம்மாவை நீங்க எடுத்துக் கொள்ளுங்க அதில் உள்ள நாம் எடுத்துக் அந்த சூறாக்களில் ஒவ்வொன்றை கொண்டும் அல்லா சத்தியம் செய்கின்றான் ஒம்ூரியனின் மீது சத்தியமாக அதனுடைய அந்த வெளிச்சத்தின் மீது சத்தியமாக ஒரு கமர் சந்திரனின் மீது சத்தியமாக பகலின் மீது சத்தியமாக ஒரு லெயில் இரவின் மீது சத்தியமாக ஒரு ஸ்தமா பானத்தின் மீது சத்தியமாக ஒரு அருது பூமியின் மீது சத்தியமாக என்று ஒரு ஆள் நாங்க பார்க்கலாம் காலங்களைக் கொண்டு அல்ல எந்த அளவுக்கு சத்தியம் செய்தானோ அந்த அளவுக்கு வேறு ஒரு பொருளை கொண்டும் சத்தியம் செய்யல தனியான ஒரு சூறா காலத்தின் மீது சத்தியமாக ஏன் காலம் அவ்வளவு பொறுமதியானது சிலர்கள் சொல்வார்கள் அதாவது காலம் இருக்கதே கோல்ட் மாதிரி தங்கம் மாதிரி அதை விட தங்கத்தை விட பொறுமதியானது தான் காலம் தங்கம் சென்று விட்டது என்றால் மீண்டும் வாங்கலாம் காலம் கடந்து விட்டது என்றால் வாங்க முடியாது அது நம்மை விட்டு பிரிந்து விட்டது என்றால் அதை மீண்டும் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அந்த காலத்தை வாங்க முடியாது அதனால தான் இஸ்லாமிய மிக முக்கியமான வணக்கங்களை அல்லா காலத்துடன் இணைத்து கூறுகின்றான் தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்னாத்தான அலல் மு மினாபன் நிச்சயமாக தொழுகை அது காலம் நேரம் குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது தொழுகைக்கும் அல்ல காலத்தை நேரத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள் ஐயா எண்ணப்பட்ட சில தினங்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் அல்லது முப்பது நாட்கள் நோன்பையும் காலத்துடன் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்ககின்றான் ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்ல ஹஜ் அதுவும் சகோதர்களே இஸ்லாத்துல இந்த அளவுக்கு காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்க நம்முடைய பிரயாணங்களிலே உள்ள கால நேரம் இவ்வாறு கருகின்றது என்பதை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவாங்கலே சகோதரர்களே ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் நாம் பார்க்கலாம் நம்முடைய நாட்டில் வளமையாக இந்த ஏப்ரலுடைய சீசன் வந்துவிட்டது என்றால் பலர்கள் பல நாடுகளுக்கு உள்நாட்டிலேயும் செல்கின்றார்கள் வெளிநாடுகளுக்கும் செல்கின்றார்கள் ஒம்ராவுகளும் செல்கின்றார்கள் நாங்க பார்க்கலாம் உள்நாடுகள்ல வெளிநாடுகள்ல இந்த ஒம்ராவுடைய பிரியாணம் அல்லாத மற்ற பிரியாணங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே செல்லக்கூடியவர்களுடைய கால நேரம் எவ்வாறு கதிகின்றது ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் குடும்பத்துடன் செல்கின்றார்கள் பக்குவமாக செல்கின்றார்கள் பேருதலுடன் செல்கின்றார்கள் எந்த தவறான ஹராமான பாவமான காரியங்களிலும் ஈடுபடாமல் பேரிதலாக சென்று பேரிதலாக வரக்கூடியவர்களும் ஒரு சிலர் இல்லாமல் இல்லை ஆனால் அநேகமானவர்களுடைய பிரயாணம் அவர்கள் நினைக்கிறாங்க எங்களுக்கு ஹாலிடே லீவு உண்டா எல்லாத்துக்கும் லீவு அவங்களுடைய தொழுகைக்கும் லீவு அவங்களுடைய சிக்கலுக்கும் லீவு அவங்களுடைய திலாபத்திற்கும் அவர்களுடைய வணக்கங்களுக்கும் எங்களுக்கு எல்லாமே கூடும் எங்களுக்கு பாட்டும் எங்களுக்கு படமும் சகோதரர்களே இது வாயால் சொல்லாவிட்டாலும் அவர்களுடைய அன்றாட செயல்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது சொற்றுப்பயணம் என்று வந்துவிட்டது என்றால் நினைக்கிறாங்க அனுமதி தரப்பட்டிருக்கின்றது நாங்கள் பார்க்கலாம் மேலான பெரியார்களே சகோதர்களே சிலர்கள் சொற்று பயணத்தை ஆரம்பித்து செல்கின்றார்கள் அங்கே போய் சேர்ந்து விட்டார்கள் என்றால் முதலாவது அவர்கள் இரவு இஷா தொழுகைக்கு பின்னால அவர்களுடைய படுக்கக்கூடிய நேரமே இரவு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி அதுவரைக்கும் என்ன பேச்சு தான் தேவையான பேச்சோ தேவையில்லாத பேச்சோ நம்முடைய சகோதரர்களே நம்முடைய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தை முஸ்த் அபுட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அவர்கள் கூறுகின்றார்கள் தொலைகைக்கு பின்னால இரவு பேச்சு என்பதை கூடாது ஒரு சிலர்களை தவிர இல்லாளி ஆரோஸ் திருமணம் முடித்த புதிய தம்பதி நடக்கிறாங்க அல்லது அவ் முத்தி பில்லை அல்லது இரவு எலும்பி தகஜு தொடராக இருக்கிறார் அல்லது பிரயாணியாக இருக்கிறார் அல்லது ஒரு ஆசிரியர் படிக்கின்றார் இந்த குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக மாத்திரம் ஐஷாவுக்கு பின்னால பேசலாம் நம்முடைய சரீரத்துல எந்த அளவுக்கு ஆகுமான பேச்சுகள் கூட ஈஷாவுக்கு பின்னால பேசுவதற்கு தடை வந்திருக்கிறது என்றால் அநேக நாங்கள் பார்க்கலாம் அவர்கள் இரவுல தூங்க செல்வதே இரவு ஒரு மணி ரெண்டு மணிக்கு காலையில எழும்புறது ரொம்ப ரிலாக்ஸா எழும்புவாங்க பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு தான் எழும்புவாங்க அவர்களுடைய நம்முடைய சபருடைய ஆரம்பத்தில் நாங்கள் உன்னிடத்திலே கேட்கின்றோம் வாயாக தக்குவா தருவாயாக தொழுகை இல்லாத இல்லாத அல்லாஹுடைய சிந்தனை இல்லாத அந்த சபர் நல்ல சபராக இருக்க முடியுமா அதுல ரொம்ப கவலையான விடயம் சில பெண்மணிகள் பிரயாணத்துல போனா அவங்களுக்கு தொழுகையுடைய சிந்தனையே இல்லை அவன் நினைக்கிறாங்க நாங்க வீட்டில இருந்தா தன் தொழலாம் எங்களுக்கு வெளியில போய் தொழையிடாது வெளியில நாங்க எப்படி தொழுகிறது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால நாலு நாள் ஐந்து நாள் ஆறு நாள் பிரயாணத்தில் இருந்த அந்த ஆறு நாள்ல ஒரு தொழுகையை கூட தொழாத அந்த சபர் எவ்வாறு நல்ல சபராக அமையும் அல்லாஹுடைய சிந்தனை அல்லாஹுடைய நாமம் அல்லாஹுடைய பெயர் உச்சரிக்கப்படாத அந்த சபர் நல்ல சபராக அமையுமா மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால இந்த மாதிரியான பிரயாணங்களில் தொழுகைகள் கதாபாக்கப்பட்டு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் அது வீணடிக்கப்பட்டு வெறும் பாவங்கள்ல தப்புக்கள்ல தவறுகள்ல குற்றங்கள்ல ஈடுபட்டோம்டா அந்த பிரயாணத்தின் மூலமாக ஹயிரோ நலவோ வராது இன்னும் ஒரு கவலையான விடயம் தான் எங்கட சேல வாலிபர்கள் இளைஞர்கள் அவங்க மட்டும் குரூப் குரூப்பா போவாங்க அங்காங்கே சுற்றுப்பயணம் செய்ய இதுல ஆக முக்கியம் பேரன்ட்ஸ் மாரன் அந்த பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க பதினெட்டு வருஷம் நீங்க இருபது வருஷம் உங்களோட மகன்மார்கள உங்களோட மகள்மார்கள ரொம்ப பக்குவமா பேணிதரா வளர்த்திப்பீங்க அவர்கள் ஒரே ஒரு தடவை சந்தர்ப்பம் கொடுக்கிறீங்க அவங்க எல்லாம் சேர்ந்து போகட்டும் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதன் மூலம் தான் மிகப்பெரிய பாதிப்புகள் ஒரு அஞ்சு நாள் வீட்டை விட்டு போறாரு அவர் இதுவரைக்கும் செய்யாத பல பாவமான காரியம் எத்தனையோ சமூக எ சீர்கேடுகள் எத்தனையோ தகாத பழக்க பழக்கங்களுக்கு அவர் ஆளாகி வருகின்றார் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால விசேஷமாக பெற்றோர்கள் நீங்க கவனமாக இருக்கணும் உங்களோட மகன்மார்கள் போகணுமா மகள்மார்கள் போகணுமா அவர்களுக்கு பாதுகாப்பாக நீங்க போகணும் தாயும் தந்தையும் போகணும் அவர்களை மட்டும் அவர்களுடைய கூட்டாளிமார்களுடன் மட்டும் விட்டுவிட இஸ்லாத்திர அனுமதி இல்லை மேலான பெரியார்களே அதுவும் ரொம்ப கவலையான விடயம் என்ன சில வாலிபர்கள் போறாங்க இரவு வேலைகள்ல அவர்களுடைய வாகனத்தில் உள்ள அந்த அவங்கள கையில தைரியமா போத்தல்களை வைக்கிறாங்க மதுபானங்களை அச்சமும் இது ஹராம் என்ற உணர்வு இல்ல பகிரங்கமாக தைரியமாக கையில போத்தல்களை வைத்துக் அங்கே அவர்களுடைய வாகனங்கள்ல அல்லது அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய வீடுகள்ல சத்தமாக மியூசிக் பாடல்களை போட்டுக்கொண்டு அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் மன்னிக்கோணும் நாங்கள் ரகசியமான பாவங்களை செய்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்டா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்கலாம் ஆனால் பகிரங்கமான பாவம் அதை அல்லா மன்னிக்க மாட்டான் புகார் ஷரீப் அவர் எப்படியா இரவு பஷிரங்கமாக பாவத்தை செய்கின்றார் ஆனால் அவருடைய பாவத்தை அல்லா இரவு மறைத்து விடுகின்றான் ஆனால் அடுத்த நாள் காலையில் அவன் அமில்தொல் பாரி கதா நான் நேற்றிரவு அப்படி செஞ்சேன் நான் நேற்றிரவு இப்படி செஞ்சேன் இது சுற்றுப்பயணங்களில் உள்ள அந்த புதிதாக வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாது அந்த புதிய பெண்ணு பெண்கள் போய் விசாரிப்பாங்க அந்த மாப்பிள்ளை ஆண்கள் போய் விசாரிப்பாங்க இது அசிங்கமான ஒரு பேச்சு நகைவர்கள் சொன்னார்கள் எந்த பகிரங்கமாக செய்யப்படுகின்றதோ அந்த பாவத்தை அல்லாஹ் மறைத்தும் அவன் அடுத்த நாள் காலையில அதை பகிரங்கப்படுத்தினால இப்பொழுது அதை அல்லாஹ் மீண்டும் பகிரங்கப்படுத்திவிடுகின்றான் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது என்றார்கள் மேலான பெரியாரள அன்பிற்குடைய கனவான்களே சகோதரர்களே அதனால் நாங்க பார்க்கலாம் சொற்று பயணம் செல்லக்கூடிய சில வாடிபர்கள் அவர்கள் முஸ்லிம்களாக இஸ்லாமியர்களாக இருப்பார்கள் ஆனால் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பார்க்கக்கூடியவர்களுக்கு படக்கூடிய அளவுல அவ்வளவு மோசமாக அவ்வளவு தவறான நாகரிகமற்ற முறையில் நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கலாம் இவைகள் அனைத்திற்கும் அந்த பேரண்ட்ஸ் அந்த பெற்றோர்கள் அவர்கள் தான் அல்லாஹ பதில் சொல்லணும் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹிடப்படுவார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே காலம் நேரம் வீணாகிற மாதிரி பணமும் இன்று வீணாக கொண்டிருக்கின்றது ஒரு சிலர் நினைக்கிறாங்க நான் சம்பாதித்த நான் நினைச்ச மாதிரி யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணேயாது யாரும் வந்து எனக்கு நீங்க அதாவது நீங்க எனக்கு புத்தி சொல்லாது அறிவுரை சொல்ல இயலாதே பெரியார்களே சகோதர்களே நேரம் மிக முக்கியமான ஒன்றோ அதே மாதிரி பணமும் மிக முக்கியமான ஒன்று ரசூல் அவர்கள் சொன்னா அவர்களுடைய பதிவு செய்திருக்கிறார்கள் சொன்னார்கள் மகனுடைய கால் அதை கொஞ்சம் கூட முடியாது அவனிடத்தில் நான்கு கேள்விகள் கேட்கப்பட்டு பதில் சொல்லாத வரைக்கும் முதலாவது வாருகி நான் உனக்கு தந்த வாழ்நாள் நான் உனக்கு தந்த சில வருஷங்கள் நான் உனக்கு தந்த சில மாதங்கள் தந்த ஆயிரக்கணக்கான நாட்கள் ஒவ்வொன்றை பற்றியும் வாலிபம் மிக முக்கியமான ஒரு கேள்வி மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒவ்வொரு வாலிபர்கள்ட்ட உங்களோட வாலிபத்தை அதோட மிக முக்கியமான கேள்வித்தான் பணம் நீங்க ஐநசபோ சீமா அன் பக்கோ எப்படி நீங்க சம்பாதிச்சீங்க எப்படி நீங்க செலவு செய்வீங்க நாங்க நினைத்த மாதிரி சம்பாதிக்கவும் முடியாது நினைத்த மாதிரி செலவழிக்கவும் முடியாது சம்பாதிப்பதற்கு ஒரு முறையோ அதே மாதிரி செலவழிப்பதற்கும் ஒரு முறை மேலான பெரியார்களே சகோதரர்களே இன்று நாங்கள் பார்க்கலாம் நினைச்ச மாதிரி சம்பாதிக்கவும் முடியாது நாங்கள் எங்களுக்கு தானே அதனால யாரும் எங்கள்கிட்ட ஒன்றும் வந்து சொல்லாதீங்க நாங்கள் நினைச்ச மாதிரி செலவழிப்போம் மேலான பெரியார்களே சகோதரர்களே இல்ல நாங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு நயா பைசாவை பற்றியும் கையாமல் அல்லாஹ் கேட்பான் நாங்க பார்க்கலாம் ஒரு ஓய்வு எடுக்கணும் அமைதி எடுக்கணும் ஒவ்வொரு நாளுடைய வீட்டுக்கு ஆயிரம் கொடுப்பாங்க அஞ்சு நாள் வீட்டுக்கூழி மட்டும் லட்சம் செலவழிக்கிறாங்க அவர்கள் உணவுக்காக செலவழிக்கிற ஆயிரக்கணக்கான பணம் மேலான பெரியார்களே சகோதரர்களே இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கேட்கப்படுவோம் அதனால நாங்கள் வீட்டில் இருந்தாலும் வெளியில இருந்தாலும் இருந்தாலும் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளை பற்றி சொல்வதற்கு தயாராக இருக்கணும் நினைக்கிறாங்க நாங்கள் போறதுக்கு மட்டும்தான் உண்டு லீவு காலம் வெறும் போறதுக்கு மட்டுமல்ல நம்மை எப்படியாவது வளர்த்துக் கொள்ளலாம் ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னால இமாம் சுதீஸ் அவர்கள் ஹரம் ஷரீஃபுடைய இமாம் அவர்கள் ஹரத்தில ஒரு வெள்ளிக்கிழமை செய்தார்கள் அந்த அவர்களுடைய கோடை கால விடுமுறை காலமாக இருந்தது அந்த நேரத்துல அந்த ஷேக் சுதை அவர்கள் சொன்ன மிக முக்கியமான விடயம் வெகு விரைவுடன் நீங்க இந்த கோடை காலத்துடைய விடுமுறையை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறீங்க ஆனா அந்த காலங்களை நீங்க இவ்வாறு கழிக்கணும் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாம் இல்லாத ஈமான் இல்லாத முழுக்க முழுக்க குஃரிலையும் சிறுக்கிலையும் ஈடுபட்டு கொண்டிருக்க கூடிய அல்லது அது போன்ற நாடுகளுடைய பிரயாணங்களை நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கோ உங்களுக்கு கூழ் தேவையா உங்களுக்கு குளிர் தேவையா அவர்கள் இதே வார்த்தையை சொன்னாங்க குளிர் இருக்குது அங்கே போய் உங்களுக்கு குளிர்ச்சி தேவை பெற்று கொள்ளுங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான உலமாக்கல் இருக்கிறாங்க அந்த உலமாக்கிட்ட நீங்க போங்க அவர்கள்ட்ட தேவையான விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ளுங்க தேவையான விஷயங்களை நீங்க தெரிந்து அதற்கும் இந்த விடுமுறை காலத்தை நீங்க பாவிக்கலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களுடைய வயது முதிர்ந்த உங்களோட பெற்றோர்கள் இருப்பார்கள் அவங்களோட போய் இருக்கவங்களுக்கு கால நேரம் இல்லை எப்ப பார்த்தாலும் பிஸி உமாவுக்கு சரியான ஆசை ஒரு நாளாவது மகன் மண் இருக்க மாட்டாரா வாப்பாவுக்கு சரியான ஆச மகள் குடும்பத்தோட பேரன் பேத்தியோட வந்து ஒரு நானூற்றி நாள் எங்களோட இருக்க மாட்டாங்களா ஆசை அவர்கள் சொன்னார்கள் உங்களோட பெற்றோர்களுடன் போய் நாளை இந்த நாளைக்கு இறீங்க அவர்களுடைய நீங்க ஈடுபடுங்க அது உங்களுடைய விடுமுறை காலங்களை நல்லதாக கழிக்கலாம் அதே போன்று சொன்னுங்கள் என்பதையும் அவர்கள் அந்த ஞாபகப்படுத்தியதே இந்த இடத்திற்கு ரொம்ப பொருத்தமாக நாங்கள் பார்க்கலாம் நேரான பெரியார்களே சகோதரர்களே எங்களுக்கு நிறைய பிசினஸ்கார்கள் அவர்களுக்கு பிசினஸ் சட்ட திருத்தத்தை படிக்க நேரம் இல்லை காலையிலிருந்து மாலை வரைக்கும் பிஸி அதே கஷ்டத்தோடு வீட்டுக்கு வந்தா வேறொன்றுக்கும் நேரம் இல்ல இந்த விடுமுறு காலங்கள் நீங்க எடுங்கள் ஒரு வாரம் என்று சொல்லி ஒரு பத்து நாள் என்று சொல்லி ரெண்டு கிழமை என்று சொல்லி ஏதாவது அதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு கோசை எடுக்கலாம் நிறைய எங்க நாட்களையும் மனமாக்கல் இருக்கிறார்கள் எங்கள வியாபாரம் சம்பந்தமான மசாலாக்கள் அல்லது எவ்வளவு பேர் இன்னும் புறநோத தெரியாதவர்களாக இருக்குகின்றோம் பெரியவர்களாகி ஏன் நாங்கள் மீண்டும் எங்களுக்கு படிப்பதற்குரிய சந்தர்ப்பம் இல்லையா நாங்க ஏன் எடுக்கக்கூடாது அவர்கள் அந்த குடும்பத்தில் உள்ள முக்கியமானவர்கள் அதில் உள்ள சாதக பாதகங்களை தெரிந்து கொள்வோம் அதற்காக வேண்டிய ஒரு வாரத்தை ஒதுக்கலாம் மேலான பெரியார்களே சகோதரர்களே இப்படி என்ன பல நல்ல காரியங்கள் நிகழ்வு செய்ய வேண்டிய வேலைகள் எங்களுக்கு முன்னால இருக்குது அதனால் அறவே சொற்று பயணம் கூடாது என்று சொல்ல வரல நீங்க சொற்றுப்பயணத்துக்கு அனுமதி தரப்பட்டிருக்கு குளிர்ந்த இடமோ மலைப்பாங்கான பகுதியோ கடற்கரை ஓரங்களோ எங்கே சென்றாலும் நாம் முஸ்லிம் நான் ஒரு இஸ்லாமிய ஆண் நான் ஒரு இஸ்லாமிய பெண் என்பதை மறந்து விட கூடாது இஸ்லாத்திற்கு கெட்ட பேர் வரக்கூடிய எந்த வேலைகளிலும் நாங்க ஈடுபட்டு விடக்கூடாது மேலான பெரியார்களே அன்றிற்குரிய கனவான்கரை சகோதரர்களே அதனால இஸ்லாத்தை நாங்க பாதுகாக்கணும் முஸ்லிம்களை பாதுகாக்கணும் ஏன் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் நாங்க என்ன செய்யலாம் மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லலாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துடைய சுற்றுப்பயணமே அல்லாஹுடைய பேசவும் சமீப நாட்டிலே உள்ள சில அந்த பதட்டமான சூழலை வைத்து மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால் என்ன செய்யலாம் மற்றவர்களுக்கு மார்க்கத்தை விளங்க வைக்கலாம் இஸ்லாத்தை விளங்க வைக்கலாம் எங்களுடன் வேலை செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய படிக்கூடியவர்கள் ஏன் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடியவர்கள் கூறுகின்றார் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது உலகத்துடைய பல பாகங்களில் இருந்து ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள் அந்த மிஸ் பார்ப்பதற்கு கண்டுபிடிப்பதற்காக வருகின்றார்கள் ஒரே ஒரு ஒரு மிஸ்ரிகாரர் ஒருவர் வீதம் வரக்கூடிய மக்களுக்கு ஏகத்து பிரச்சாரத்தை செய்திருந்தால் உலகத்தில் உள்ள எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாசை ஏற்றிருப்பார்கள் சமீப காலங்களில் மாஷா நாட்டை நோக்கியும் பலர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க நாங்களும் அவர்களுக்கு முன்னால ஏன் இஸ்லாத்தை பற்றி சொல்ல முடியாது இஸ்லாத்துடைய இஸ்லாத்துடைய இஸ்லாத்துடைய உண்மை இதனுடைய பரிசுத்தன்மை கனவான்களே சகோதரர்களே அதற்காக நம்முடைய அந்த விடுமுறை காலங்களை நாங்கள் பாவித்துக் கொள்ளலாம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால விடுமுறை காலங்கள் வரக்கூடிய நேரத்தில் சொட்டு பயணங்கள் செல்லக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இஸ்லாத்திற்கு மாற்றமா ha uh -huh. அல்லது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக அல்லது நதியுடைய சுண்ணாவுக்கு மாற்றமாக எந்த விதமான செயல்களும் எந்த விதமான ஒரு வேலையும் நம்மால் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் நாங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக நாங்க ரொம்ப கவனமாக இருப்பதுடன் அதிலும் குறிப்பாக சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் பதட்டமான காலகட்டத்தில் மேலான பெரியார்களே சகோதரர்களே இன்னும் நூற்றுக்கு நூறு பதட்டம் தனியல்ல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பதட்டங்கள் இருந்து இந்த நேரங்களில் நாங்கள் போய் ஆடுறது ஈடுபட்டால் மீண்டும் வரக்கூடிய உதவி செலவையில் தடைப்பட்டு கொண்டு கொஞ்சம் வீண் அது சொட்டு பயணம் திருமண வைபவங்களாக இருக்கலாம் இப்போ மக்களுக்கு பிரச்சனை செலவழிக்க நினைச்ச இப்ப ஒரு மில்லியனாக்கி நான் குறைச்சு கொள்கின்றேன் இதை பார்த்து அல்லா இறக்கப்படுவான் இதை அல்லா சந்தோஷப்படுவான் பெரியார்களே அதனால இந்த நேரங்களில் இந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்கலாம் எங்களை இருப்பதற்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்கலாம் அதற்குரிய சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் நாங்கள் கவனமாக நடக்கணும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான் அங்களே, சகோதரங்களே அதிலும் நாங்க பார்க்கலாம் கடந்த இரண்டு மாதத்தில் அந்த பதஷ்டமான சூழல் கொஞ்சம் தனிஞ்சிருக்குது அதனால தான் அகில இலங்கை ஜம்யா சிலோலமா சென்ற மாதம் முப்பத்தி ஒராம் தேதி கண்டியில கூடிய கூட்டத்தில் குனூத் ஓதுவதை இப்போது ஐங்கால தொழுகையில ஓதக்கூடிய அந்த குனூத்த நாசிராவை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வோம் என்று முடிவெடுத்தார்கள் ஆனால் சில இடங்களில் பேசப்படுகின்றது குனூத்துக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது ஒரு பாசத் இது ஒரு வணக்கம் எங்களுக்கு ஒரு பயங்கரமான சூழல் வந்தது உலமாக்கள் மசூரா செய்து முடிவெடுத்தார்கள் குனூத்த நாசிராவை ஓதுவோம் ترجمة نانسي قنقر அந்த சூழல் கொஞ்சம் மாறி அந்த பதட்டம் கொஞ்சம் தனிந்து வரக்கூடிய நேரத்தில் மீண்டும் முடிவெடுத்த அதே உலமாக்கல் கூடி இப்பொழுது நாங்கள் நிறுத்திக் கொள்வோம் யாரு சொல்லியும் குழுத்தனாக ஆரம்பிக்கவும் இல்லை யாரு சொல்லியும் நாங்கள் குழுத்த நிறுத்தவும் இல்லை என்று ஒரு பேச்சு ஒன்று அவங்க சொன்னாங்களாம் இவங்க சொன்னாங்களாம் அரசியல் அழுத்தங்களாம் யாருடைய அழுத்தமும் இல்ல இது ஒரு வணக்கத்த வணக்கமாக நாங்கள் கருதணும் இதை கொண்டு வந்து அரசியலாக்குவது இதை கொண்டு வந்து வேறு பேசுவது நாங்க விடுமுறை நாட்களை எதிர்நோக்கி இஸ்லாம் அல்லாத நேர்வழியில் இல்லாதவர்கள் அவர்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் அதனால நாட்டுக்குள்ளே சென்றாலும் நாட்டுக்கு வெளியிலே சென்றாலும் அல்லாஹுடைய சிந்தனையுடன் செல்லோனும் அல்லாஹுக்கு முன்னால கொண்டு வந்து போடப்படும் இன்சானின் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கழுத்தில் அவனுடைய பதிவேட்டை நாங்கள் தொங்க விடுவோம் எங்கட மொபைல் போனில் உள்ள சின்ன சிப்கார்ட் ஆயிரணக்கான நாங்க பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் செய்த பேசின அத்துணை பேச்சுக்களும் அந்த ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டு நமக்கு முன்னால அது பிரித்து வைக்கப்படும் எப்பொழுது அல்ல சொல்லுவான் நீங்களே படிச்சு பாருங்க பாதகமாக கேள்விகளை கேட்டுக் கொள்ளுங்க யாரும் உங்களுக்கு பாதகமாக சாட்சி சொல்ல வேண்டிய தேவை இல்லை உங்களுடைய செயல்கள் இதோ உங்களுக்கு முன்னால் பதியப்பட்டிருக்கின்றது அந்த நாளை நாங்கள் மறந்துவிடக் கூடாது சுற்றுப்பயணங்கள்ல போனா தனியா போனா வாலிபர்கள் மட்டும் போனா அல்லது ஆண்களும் பெண்களும் கலந்து போனால் அங்கே பாவம் சந்தர்ப்பங்கள் வந்துவிட்டாலும் உடனடியாக அல்லாஹுடைய ஞாபகம் அல்லாஹ் நான் அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்படுவேன் இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கேட்கப்படுவேன் இவைகளுக்கு நான் பதில் சொல்லணும் என்று பாவங்கள் என்று கடந்த காலங்கள்ல எப்படி அல்லாஹுவின் பக்கம் நாங்க முன்னோக்கி நல்ல காரியங்கள் தனிப்பட்ட அமைப்புல நோன்புகள் பிடிப்பதில் ஈடுபட்டோமோ அவைகளை விட சொல்லி யாரும் சொல்லல்ல அவைகளை தொடர்ந்து செய்வோம் நல்ல காரியங்கள்ல நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டே இருப்போம் இயன்ற அளவு விடுமுறை காலங்கள்ல நாங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய மணிமக்களுடைய பாகங்களை மன்னிப்பாயாக முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பாவங்களை மன்னிப்பாயாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான் இஸ்லாமின் அடிப்படையிலே வாழ்வதற்கு அச்சமற்ற பயமற்றி வைப்பாயாக ஒற்றுமையையும் அமைதியான சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக ரப்பிய ரஹ்மானே முழு உலகத்தில வாழக்கூடிய அனைத்து மக்களையும் பாதுகாப்பாயாக அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜென்னத்து رب لله ஆச்சலா